நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு உடலில் ஏற்படும் கற்றாழை வாடையை நீக்கி உடலுக்கு நறுமணம் தரக்கூடிய குளியல் பவுடர் எப்படி தயாரிக்கலாம்னு பார்ப்போம் வாங்க அருகம்புல் இலைகள் கணுக்கள் நீக்கி எடுத்துக்கலாம் அது கூட துளசி இலைகள் அவரம் புய்தழ்கள் கஸ்தூரி மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் அதாவது முகத்துக்கு பூசுற மஞ்சள் இருந்தாலும் சரி சமையலுக்கு போடுற மஞ்சள் இருந்தாலும் சரி இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா குளியல் பவுடர் தயார் இந்த இலைகளில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அன்னிக்கை கூட நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்போ இந்த இலைகள் கிடைக்குதோ அதை வந்து நிழலில் உணர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம இந்த குளியல் பவுடர் தயார் பண்ணிக்கலாம் இந்த குளியல் பவுடரில் தண்ணீர் அல்லது பன்னீர் விட்டு கலந்து நம்ம குளிக்க போகும்போது எந்த இடத்துல உயர்வய் சுரப்பி அதிகமாக சுரக்குதோ அந்த இடத்துல பூசி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிட்டு வந்தோன்னா கட்டாய வாடை நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு நறுமணம் தரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்வயி சுரக்குதில் அந்த இடத்துல துணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் நமைச்சல் ஏற்படும் அதை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க பொருள்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் உடலுக்கு நறுமணம் மட்டும் தராதுங்க உடல வந்து பொலிவாகவும் அழகாகவும் மிளற செய்யும் இந்த குளியல் போட்ற உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்